ஓம்பிஜா தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நம பரம் இமம் ராஜர்ஷய விது சேஹ மக்தோ நஷ்டப்பகவன் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்ற அர்ஜுன இதுவரைக்கும் நான் உனக்கு பண்ணின உபதேசத்தை முதல்ல நான் சூரியனுக்கு சொன்னேன் சூரியன் மனுவுக்கு சொன்னால் மனு இக்ஷுவாக்குவுக்கு சொன்னால் இப்படி இந்த ஞான பரம்பரை காலங்காலமாக இருந்துட்டுருக்கு வாழ்க்கையில் எத்தனை விதமான வாழ்க்கை முறை மாறினாலும் இந்த யோகங்கிறது எல்லோருக்கும் தேவை இந்த மனப்பான்மை இந்த ஞானம் கண்டிப்பாக எல்லோருக்கும் அவசியம் ஏவம் பரம்பரா இது பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது படைப்பின் தொடக்கத்திலிருந்து காலங்காலமாக இது வந்து கொண்டிருக்கிறது இமம் ராஜரிஷையோ விதுஹூ ராஜ இந்த யோகத்தை அறிந்திருந்தார்கள் ராஜரிஷிகள்னு சொன்னால் அரசர்களாகவும் ஞானிகளாகவும் இருந்தவர்கள் அந்த காலத்தில் அரசர்களெல்லாம் ஞானிகளாக அரசாட்சி புரிந்திருக்கிறார்கள் ஆத்மாவை பற்றின தெளிவான ஞானத்தோடு அதே சமயம் ராஜ தர்மங்களை நன்றாக அறிந்து ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தோடு ராஜ தர்மத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் ஆகவே ராஜரிஷிகள் இதை அறிந்திருந்தார்கள் இப்போ அர்ஜுனனும் ராஜவம்சத்தைச் சேர்ந்தவன் தான் ஆகையினால் அரசர்களுக்கு இந்த ஞானம் ரொம்ப முக்கியம் ஆனால் துறவு வாழ்க்கை ஏற்கொள்ளாமலேயே ராஜரிஷிகள் ஜனகர் போன்றவர்கள் அஸ்வபதி போன்றவர்கள் பெரியோர்களெல்லாம் இதை கடைபிடித்து ச காலேனே ஹ யோகோ நஷ்ட பரந்தபே பரந்தபா எதிரிகளை வாட்டக்கூடிய அர்ஜுனா மகதா காலேன கால போக்கில் ஐம் யோகஹா நஷ்ட அதாவது இதை அறிஞ்சு கடைப்பிடிக்கிற மக்கள் குறைந்து விட்டார்கள் பேராசை அதிகமாக வாழ்க்கையில் எதை வேணாலும் எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நெறிமுறை இல்லாமல் போனதுனால இந்த முறையான சிறந்த அறிவு அதோட கூடிய செயல்பாட்டு வாழ்க்கை முறை அதெல்லாம் காலப்போக்கில் குறைந்து போய்விட்டதுங்கிறது ச காலேன மகத்தா அதை மாற்றி போடணும் மகத்தா காலேன நீண்ட காலம் கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன ஆகிவிட்டதுன்னா நஷ்டா எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு சிஸ்டமும் கொஞ்ச நாளில் காலப்போக்கில் மாறுத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அதே சமயம் இந்த மாதிரி உயர்ந்த கல்வி முறையெல்லாம் அழியக்கூடாது ஆனால் காலத்தினுடைய கோலம் அது அப்படி ஆகிறது உலகத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம் நம்ம நடைமுறையில் அதைத்தான் இங்கே பகவான் சொல்கிறார் நஷ்டகான்னு சொன்னால் அழிஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இல்லை அதை கடைப்பிடிக்கிற மக்கள் குறைந்து போய்விட்டார்கள் சங்கராச்சாரியார் சொல்கிறார் விச்சின்ன சம்பிரதாயா இந்த சம்பிரதாயம் நடுவில் கொஞ்சம் அருந்து போயிடுத்து விட்டு போய்விட்டது அதர்சனம் கதகா நஷ்டஹ்னா கடைபிடிக்கிற மக்கள் எங்கேயோ மூலையில் சில பேர் தான் இருக்காங்க பாப்புலராக சமூகத்தில் தெரிஞ்ச அளவுக்கு அரசாங்கமே இதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு இருந்தது ஒரு காலம் ஆனால் காலப்போக்கில் மக்கள் இதை விட்டுவிட்டார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய பெருமையை திரும்பவும் சொல்லி மேலும் கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகிறார் நாம் தொடர்ந்து படிப்போம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம் எல்லோருக்கும் நல்ல செயல் புரியக்கூடியவர்களாகவும் அதே சமயம் அறிவிலே சிறந்தவர்களாகவும் விளங்குவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறேன் எல்லோருக்கும் ஆருத்ரா தரிசன வாழ்த்துக்களையும் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் கிருபா சமுத்திரம் சுமுகம் திருநேத்ரம் ஜட்டாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருத்ரமனந்த ரூபம் சிதம்பரேஷம் ஹிருதி பாவயாமி என்று சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானை பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் எல்லா நலங்களையும் அவர் அருள வேண்டும் என்றும் எல்லோரும் உள்ளத்திலே ஆனந்த தாண்டவத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் இந்த கீதா ஸ்லோகத்தை திரும்பவும் சொல்லி இன்றைய தினத்திலே சொல்லப்பட வேண்டிய இந்த கீதா சாஸ்திர விஷயத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ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 அறிவு